525 எங்களிடையே ஒரு ஒட்டகை மட்டுமே இருந்தது அதை நாங்கள் முறை வைத்து பயன்படுத்தினோம் நடந்ததால் எங்களின் பாதங்களில் கொப்பலம் ஏற்பட்டு வெடிப்பு ஏற்பட்டது என் பாதங்களிலும் வெடிப்பு ஏற்பட்டது என் நகங்கள் எழுந்துவிட்டன எங்கள் கால்களில் சிறிய துணிகளை நாங்கள் சுற்றி கொண்டோம் எங்கள் கால்களில் துணிகளை நாங்கள் சுற்றி கொண்டதால் தான் இந்த போருக்கு தாது அதாவது ஒட்டு துணி போர் என்று பெயரிடப்பட்டது என அபு முசா லஷரி அலியுல்லும் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸை கூறிய அபு முசா ராகும் அவர்கள் பின்பு இந்த ஹதீசை கூறுவதை விருத்தார்கள் என்னை பற்றி நானே கூறுவது சரியல்ல என்று அபு முசாரி அவர்கள் கூறினார் மேலும் தன் செயல்களில் எதுவும் தன்னாலேயே பரப்பப்படுவதை அவர்கள் வெறுத்தார்கள் புகாரி நான்கு ஒன்று முஸ்லிம் ஒன்று